ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்முகம் இந்த பதரவாக்குங்கிற குரூப் ஆரம்பித்து நம்முடைய சனாதன தர்மங்கள் சொல்கிற வழிகளையும் அந்த தர்மத்தை கூடிய வரையிலும் நாம் விடாமல் செய்கிறதுக்கான வழிகள் நம்முடைய சனாதன தர்மங்களுடைய பெருமைகள் இவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வப்பொழுது சொல்லணும்னு ஆரம்பித்து தினமும் சொல்கிற அளவில் அத்தனை பேருடைய ஆதரவும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுவரையிலும் சுமார் ஒரு இரநூத்தி பேர் வரைக்கும் இந்த குரூப்பில் சேர்ந்திருக்கா சனாதன தர்மங்களை விடாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறவாயத்தனை பேர் இருக்காங்கிறது தெரிஞ்சதும் சொல்கிற எங்களுக்கு இன்னும் அதில் தர்மங்கள்லாம் இன்னும் நன்னா சொல்லணும் அப்படிங்கிற ஆசையை ஏற்படுத்துறது இதை இன்னும் வசதியாக முதல்ல ஆரம்பத்தில் வாட்ஸ்அப் குரூப்பாக வச்சிருந்தது அதில் ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் தான் அதில் சேர்க்க முடியுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்ததுனால இடம் போகல அதையினால ஒரு டெலிகிராம் குரூப்பாக ஆரம்பிச்சிருக்கு யார் இதுவரைக்கும் டெலிகிராம் வசதி இருக்கோ அவளுக்கெல்லாம் அதில் இனிமே தொடர்ந்து அனுப்பலாம்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் டெலகிராம் குரூப் இல்லாதவாளுக்கு தற்காலிகமாக வாட்ஸ்அப்லையே அனுப்புகிறதாக இருக்கும் நம்முடைய சனாதன தர்ம உபன்யாசங்களை சீக்கிரம் எல்லாருமே இந்த டெலிகிராம் குரூப் அவ்வளோ ஆரம்பித்து வச்சுன்னுட்டா அதில் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த டெலக்ராம் ஆப் இல்லாதவா அதை ஆரம்பித்து வச்சுட்டு எங்கள்கிட்ட தெரிவிச்சா நாங்கள் அதில் உங்களை சேர்த்துருவோம் அப்படி நம்ம குரூப்பில் இது வரைக்கும் யார் இருக்காலோ அப்போ அத்தனை பேரையும் இந்த டெலக்ராம் குரூப்பில் சேர்த்தப்பறம் இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படியே இருக்கும் இதில் அவருடைய கருத்துக்களை இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பலாம் இதில் பல பேர் இது வரைக்கும் பண்ணின உபன்யாசங்களை வச்சு பல பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கா அந்த கேள்விகள் அநேகமாக எல்லாருக்கும் பொருத்தமாக இருந்ததுன்னா அதுவும் ஒரு நாளைக்கு உபன்யாசமாக வரும் அல்லது தனிப்பட்ட கருத்தான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னா அவளுக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கு பதில் அனுப்பலாம்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்போ இது விஷயமாக இந்த வாட்ஸ்அப்பில் நம்பர்கள் முடிஞ்சதுனால டெலிகிராம் குரூப்பில் பேர் சேர்க்கறது அதில் கொஞ்சம் கால அவகாசம் ஆனதுனால கேள்வி கேட்டவாளுக்கெல்லாம் இன்னும் பதில் சொல்ல முடியல அநேகமாக இந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ள கேள்வி கேட்டவர்களுக்கு பதில் சொல்லி ஆயிடும் நம்முடைய தர்மமே என்ன சொல்றதுன்னா நாகஷ்டித் ப்ரஷ்டதோ புரூ யாதுன்னு கேட்காமல் தர்மம் சொல்லப்படாதுன்னு தான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது அதையினால் நாங்களே என்ன சொல்லிட்டுருக்கோம்னா அவ்வளவாளுக்கு உள்ள சந்தேகங்கள் அவ்வளவா கேட்கலாம் கேட்டால் தெரிஞ்ச வரையிலும் நாங்கள் பதில் சொல்கிறோம் இன்னும் தொடர்ந்து தர்மங்கள் சொத்துக்கு எல்லாருடைய ஆதரவும் ரொம்ப அவசியம் தொடர்ந்து மேன்மேலும் எல்லோரும் இந்த சனாதன தர்மங்களை தெரிஞ்சுட்டு எல்லோரும் ஆச்சாரியாளுடைய பரிபூர்ண பிரசாதத்துக்கு ப்ரகமாகி மகாபிரிவாளுடைய கட்டாட்சம் அத்தனை குடும்பத்தாருக்கும் ஏற்படணும்னு प्रार्थना पाक